வணக்கம் லட்சுமியின் ஆயிரத்தி நாற்பத்தி நான்காவது செய்தி சேவை ஏப்ரல் 1 இரண்டாயிரத்தி பதினெட்டு பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் தமிழக செய்திகள் மக்கள் நீதி மையம் கட்சியின் மாநாடு திருச்சியில் வரும் ஏப்ரல் நான்காம் தேதி நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக திருச்சிக்கு ரயிலில் மேற்கொள்ளும் பயணத்தை சிலர் அரசியலாக்கிவிட்டதாக இக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் காவிரி மேலாண்மை வாரியம் ஸ்டெர்லைட் விவகாரங்களுக்காக போராட்டம் நடத்த நடிகர் சங்க நிர்வாகிகள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர் மெரினா கடற்கரையில் திடீர் போராட்டம் நடத்திய நான்கு பெண்கள் உள்ளிட்ட பதினெட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆறு வாரத்துக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் அலட்சியமாக இருந்தது தமிழக மக்களுக்கு மோடி செய்த மிக பெரும் என்று காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் கூட்டுறவு சங்க தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது இபிஎஸ் ஓ பி எஸ் தாக்குதல் ஏற்பட்டது இதில் திமுக முன்னாள் எம்எல்ஏ காயமடைந்தார் மாணவர்களின் போராட்டத்தை அடக்க அடக்க அது இன்னும் பெரிதாக பரவும் என்று கமலஹாசன் தெரிவித்துள்ளார் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே போராட வேண்டும் என்று காவல்துறை இணை ஆணையர் அன்பு எச்சரிக்கை விடுத்துள்ளார் காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு தமிழகத்தின் உரிமையை விட்டு என்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் கர்நாடக தேர்தலில் கள்ள நோட்டுகளை மாற்ற முயற்சி செய்ததாக ஓடும் ரயிலில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பசுவதை தடை சட்டம் பற்றி பாஜகவினர் பேசி வருகின்ற இந்த சூழ்நிலையில் மாட்டிற்சி ஏற்றுமதி அதிகரித்து சர்வதேச அளவில் இரண்டாம் இடத்தில் இந்தியா இருக்கிறது என்று கர்நாடக மாநில அமைச்சர் ராமலிங்கா ரெட்டி விமர்சித்துள்ளார் ராஜஸ்தானில் சோதனை சாவடி வரியிலிருந்து தனியார் வாகனங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிபிஎஸ்இ வினாத்தால் முன்கூட்டிய வெளியான விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒடிசாவில் 16 நாள் குழந்தையை தூக்கிக்கொண்டு ஓட்டம் பிடித்த குரங்கு ஒன்றை உயிருடன் மீட்க தேடுதல் வேண்டை நடைபெற்று வருகிறது ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கு தொடர்பாக பீட்டர் முகர்ஜிக்கு பதினான்கு நாள் நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் ஒன்றாம் தேதியான இன்று முதல் புதிய நிதியாண்டு பிறக்க உள்ளதால் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட வரிகள் அனைத்தும் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன உடல்நலக் குறைவால் மரணமடைந்த தனது கணவர் நடராஜனின் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக பரோலில் வந்திருந்த சசிகலா சனிக்கிழமை என்று பர்ப்பன அகிரகார சிறைக்கு திரும்பினார் எந்த கடையில் வேண்டுமானாலும் ரேஷன் வாங்கலாம் என்று தெலுங்கானாவில் புதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது ரூபாய் நான்கு கோடி செலவில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலுக்கு தங்கத்தேர் தயாராகி வருகிறது ரயில்வே உயர் அதிகாரிகள் மட்டுமே பயன்படுத்தி வந்த சலூன் கோச் எனப்படும் ஆடம்பரமான ரயில் பெட்டிகளில் இனி பொதுமக்களும் பயணம் செய்யலாம் என்று ரயில்வே துறை அறிவித்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் ஏமன் துறைமுகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் அகதிகளுக்கான நிவாரணப் பொருட்கள் நாசமடைந்துள்ளன பாகிஸ்தான் தெற்களில் பயமின்றி நடந்து மக்களோடு உரையாட வேண்டும் என்றும் பாகிஸ்தான் பெண்களின் கல்வி உரிமைக்காக போராடி வரும் மலாலா தெரிவித்துள்ளார் மேற்பட்ட தூதரக அதிகாரிகளை இங்கிலாந்து திரும்ப பெற வேண்டும் என்று ரஷ்யா வலியுறுத்தியுள்ளது நாட்டில் முன்னால் உளவாளியை ரஷ்யா கொள்ள முயன்ற குற்றச்சாட்டை அடுத்து பிரிட்டன் அமெரிக்கா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளும் ஐரோப்பிய யூனியனில் இணைந்துள்ள சுமார் 20 நாடுகளும் ரஷ்ய நாட்டு தூதர்களை வெளியேற்றியுள்ளன பரபரப்பான இந்த சூழலில் ரஷ்யா செல்கிறார் நிர்மலா சீதாராமன் ஏவுகணை பாதுகாப்பு தொழில்நுட்பத்தோடு கொசுவுக்காக புதிய இரணர் கருவியை கண்டுபிடித்துள்ளது சீனா வணிகச் செய்திகள் 14 ஆண்டுகளுக்கு முன்பு கைவிடப்பட்ட நீண்டகால மூலதன ஆதாய வரி நிரந்தர கழிவு போன்ற விதிகள் மீண்டும் ஏப்ரல் 1 தேதி முதல் திரும்பவும் அமல்படுத்தப்பட உள்ளன ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்வதில் வரி ஏய்ப்பு செய்பவர்களை கண்டுபிடித்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க ஜி எஸ் டி ஆணையம் தயாராகி வருகிறது பொதுத்துறை வங்கிகளின் சீரழிவுக்கு பெரும்பங்கு காரணமாக இருப்பது கார்பரேட் நிறுவனங்களே என்று நிபுணர்கள் கூறி வந்தது தற்போது ஆர்பிஐ தரவு மூலம் நிறுவனமாகியுள்ளது வாடிக்கையாளர் தகவல்களை ஆதாருடன் ஒப்பிட்டு சரிபார்கனித்துவ அடையாளணையம்ீண்டும் அனுமதி வழங்கியுள்ளது வீடியோகான் நிறுவன கடன் விவகாரத்தில் சாந்தா கொச்சாரை நம்புகிறோம் என்று ஐ வங்கி தலைவர் கருத்து தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் பச்சை மிளகாய் கிலோ ரூபாய் ஏழுக்கு விற்பனையாவதால் செடிகளிலேயே பழுக்க வைத்து காய்ந்த கிலோ ரூபாய் நூற்று இருபது விற்பனை செய்து வருகின்றனர் விளையாட்டுச் செய்திகள் தடை செய்யப்பட்ட வார்னருக்கு பதில் இங்கிலாந்தின் அலெக்ஸ் ஹோல்ஸ் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பதினோராவது ஐ பி சீசன் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னையில் விளையாடும் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை திங்கட்கிழமை தொடங்குகிறது சென்னையில் நடைபெறவுள்ள பதினோராவது ஐ பி முதல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து தொடங்க உள்ளது ஜொஹனஸ்பெர்க் டெஸ்டில் தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் நானூற்று ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலிய அணிக்காக ஓராண்டு தடை முடிந்த பிறகும் விளையாட மாட்டேன் என டேவிட் வார்னர் கண்ணீர் மொழிக கூறியுள்ளார் மகளிர் அணியை எழுபத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்திய இலங்கை அணி வெற்றி இலக்கை இலகுவாக எட்டி இரண்டாவது இருபது இருபது போட்டியின் வெற்றியை ரசித்தது திரைச்செய்திகள் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் நேற்று விஜய் ரசிகர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் ராம்சரண் தேஜா சமந்த நடிப்பில் சுகுமார் இயக்கத்தில் உலகம் வெளிவந்தது ரங்கஸ்தலம் தெலுங்கு திரைப்படம் இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது டைரக்டர் கே பாலச்சந்திரால் சினிமாவில் அறிமுகப்படுத்தப்பட்டவர் சரிதா இவர் மீண்டும் நடிக்க வருகிறார் அனுமதி பெறாமல் வெளிநாட்டில் படப்பிடிப்பு நடைபெற்று விஜய் சேதுபதியின் ஜூங்கா மீது நடவடிக்கை என தெரிகிறது டைகர் ஷராப் திஷா பதானி நடிப்பில் அகமது கான் இயக்கத்தில் வெளியான படம் பாகி டூ ஷனம் என்கிற தெலுங்கு படத்தின் ரீமேக் இது சமீபத்தில் வெளியாகி இந்தியாவில் ரூபாய் முன்னூறு கோடி வரை வசூலித்த பத்மாவத் படத்தின் முதல் நாள் வசூலை பாகி இரண்டு படம் தாண்டியுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்